வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா மனிதர்களை நேசி அவர்களுக்கு தொண்டு செய்ய அவர்களின் பாராட்டுதலுக்கு ஆசைப்படாமல் இருப்பதில் கவனமாயிரு ஆம் மனிதர்களை நேசி அவர்களுக்கு தொண்டு செய் ஆனால் அவர்களின் பாராட்டுதலுக்கு ஆசைப்படாமல் இருப்பதில் கவனமாய் இரு என்கிறார் அரவிந்தர் நன்றி வணக்கம்